எப்பொழுதும் இவ்வுலகில் சாதிக்க பிறந்த நாம் எதையும் முடியும்னு நினைச்ச முடியும் முடியாதுன்னு நினைச்ச முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை எல்லாமே நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் எப்பொழுதும் துணிச்சலோடு போராடினால் எதையும் சாதித்து வெல்லலாம் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்